தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்துல்லாஹன் அவர்கள் கூறியதாவது அவர்கள் பிறகு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி முடித்து இறங்கி பெண்கள் பகுதிக்கு சென்று பிலா ரலி அல்லாஹன் அவர்களுடைய கை மீது சாய்ந்து கொண்டு பெண்களுக்கு போதனை செய்தார்கள் பிலால் அலி லாகும் அவர்கள் தமது ஆடையில் ஏந்திக் கொள்ள பெண்கள் தங்கள் தர்மத்தை அதில் போடலானார்கள் உரை நிகழ்த்தி முடித்துவிட்டு பெண்கள் பகுதிக்கு சென்று அவர்களுக்கு போதனை செய்வது இன்றைக்கும் இமாம்கள் மீது கடமை என நீங்கள் கருதுகிறீர்களா என அத்தாவிடம் கேட்டேன் அதற்கு நிச்சயமாக அது அவர்களுக்கு கடமைதான் அவர்கள் எப்படி அதை செய்யாமல் இருக்க முடியும் என்று கேட்டார் என கூறுகின்றார்